நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை இன்னைக்கு செய்ய போகிறது கேரட் வெங்காயம் கறி செய்ய தேவையான பொருட்கள் கேரட் கால் கிலோ கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பிலை சிறுதளவு எண்ணெய் மூணு ஸ்பூன் உப்பு ருசிக்கு சர்க்கரை அரை ஸ்பூன் தேங்காய் துருவல் கால்மொடி செய்முறை நம்ம முதல்ல கேரட்டை துருவி வச்சிடலாம் வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுடுவோம் பச்சை மிளகா ரெண்டு சொல்லியிருக்கேன் நம்ம காழம் கூட வேணும் அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பொடியை நறுக்கி வச்சிடலாம் கருவேப்பிலக்கிள்ளி வச்சுப்போம் தேங்காய் துருவி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுடுவோம் வானல் வச்சிடலாம் வாணல் காய்ஞ்சதும் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிஞ்சதும் கடலை பருப்பை போட்டு அதை வறுத்துப்போம் உளுத்தம் போட்டு அதையும் நல்லா செவக்கை வறுத்துடுவோம் வறுத்துட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதக்கின உடனே பச்சை மிளகாய் போட்டு இந்த க போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு கேரட் துருவி வச்சிருக்கோம் அதை போட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் கேரட் சீக்கிரம் வெந்துடும் அது துருவீன தானே சீக்கிரமாக வெந்துடும் நல்லா வதக்கிட்டு அதில் ருசிக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுடுவோம் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை டேஸ்ட் கொடுக்கும் கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல காயெல்லாம் ஒன்றா வதங்கின உடனே இந்த தேங்காய் துருவலை மேலே போட்டு நல்லா கலந்து விட்டு டாஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கேரட் வெங்காயம் கறி தயார் இது வந்து எல்லோருக்கும் பிடிக்கும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ச அப்படியே சாப்பாட்டில் போட்டு வசஞ்சு கட்டி அனுப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்